அவர்கள் கூறினார்கள் உழு செய்பவர் மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி வெளியாகட்டும் மலஜலம் கழித்துவிட்டு கல்லால் சுத்தம் செய்பவர் ஒற்றைப்படையாக செய்யவும் இதை அபோஹரேரது எல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்